السلام عليكم ورحمه الله وبركاته اللهم صل على سيدنا ونبينا وعلى ال محمد ولا اله الا الله ولا نبي الا محمد محمد مبارك وطاهر اللهم اكبر الله اكبر الله اكبر அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்டு செய்யப்பட்டதாகும் மேலும் இந்த பயானை டபுள்யூ டபுள்யூ காம் வெப்தலத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம் بسم الله الرحمن الرحيم هو الذي arsala rasulahu bil huda wa din al haqq li yudhhirahu ala al din kullih wa kafa billahi shahida وقال تعالى السابقون الاولون من المهاجرين والانصار والذين تبعوهم باحسان رضي الله عنهم رضوان عنه وقال ايضا امنوا كما امن الناس صدق அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தத்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் கடந்த மாதற்கு முந்தைய மாத ஜும்மாவில் அதரது உமர் ரலான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் சில குறிப்புகளை முன்வைப்போம் அதற்கு முன்பு அதரது அவுபக்கர் சிதீக ரது எலான் அவர்களை இரு கொத்துபாக்களில் முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது கண்ணியமான சகோதரர்களே அன்பார்ந்த பெரியார்களே சகாபாக்களில் ஹுரஃபாக்கள் அதிலும் குறிப்பாக அவ்வக்கர் ரபி அல்லான் அவர்கள் உமர் ரஃபெயலான் அவர்கள் உஸ்மான் அலி ரபி அல்லா அல்மா அவர்கள் இந்த உம்மத்துடைய மிக பிரதானமானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் படிப்பினையாக பூரா உம்மத்துக்கும் அமைந்திருக்கிறது இந்த நாட்களில் ஹஜரத் உமர் ரபி அலான் அவர்களை பதரத் உஸ்மான் ரதிலால் அவர்களை பதரத் அலில் ரதிலால் அவர்கள் என்று சகபாக்கரில் முப்பது வருட இஸ்லாமிய மிக உன்னதமான ஒரு ஹிலாபத்துடைய ஆட்சியை செய்து உலகத்திற்கு இந்த தீனை எப்படி அவர்கள் முன்வைத்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது மிக கட்டாயமாக இருக்கும் அந்த அடிப்படையில் ரசூஸ் அல்லா அலு செல்லம் அவர்களுக்கு எப்பொழுதும் வலது மடதுமாக அவர்களுக்கு இரு கரங்களாக இரு கண்களாக இருந்து உதவி செய்தவர்கள் தான் அதற்கு ஔவக்கர் ரொதேலானவர்களும் அதற்கு உமர் ரொபேலானவர்களும் இந்த காலத்தில் மக்கள் ஒரு சாரார் சஹ வாக்களை விமர்சிப்பதில் அதிலும் குறிப்பாக ஒவ்வக்கர் உமர் உஸ்மான் ரொதேலானும் போன்றவர்களை மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் இந்த சொவின் ஊடாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைக்க விரும்புகிறோம் அது என்னவென்றால் எப்பொழுது நாம் நம்மவர்களை பற்றி நம்முடைய சகவாக்கள் தபையின்கள் இமாமுகள் முன்னோர்கள் நல்லடியார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் வலிமார்கள் என்றே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் நம்முடைய தீனை நம்முடைய ஈவானை நமக்கு அல்லா தந்திருக்கும் இந்த துரானை ஹதீஸை புரிந்து கொள்ள பாதுகாக்க விசுவாசத்துடன் அந்த அடிப்படையில் உமர் ரதேலா நவர்களை நாம் எடுத்துக்கொள்ளும் அவர்களுடைய வாழ்க்கை நாளாக பிரிக்கிறார் ஒன்று ஜாகியத்துடைய இருபத்தேழு வருட வாழ்க்கை பிறகு அவர்கள் சுமார் வருட வாழ்க்கை நாட்டில் அவர்கள் கலைக்கிறார்கள் வருடத்தை சேர்க்கும் பொழுது ஆறாக மாறுகிறது அல்லா சுஹ அவர்களுடைய அவர்கள் செய்த பணிகள் மிக பாரியதாக அமைகிறது அவர்களுடைய ஜாகலீயத்துடைய காலம் அவர்கள் நபையோர்களுடன் சேர்ந்திருந்த காலம் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் உதவியாக அவர்கள் மேற்கொண்ட பணிகள் அதற்கு பிறகு அவர்களுடைய இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாம் அறிமுகமாகி சுமார் அஞ்சு ஆறு வருடத்துக்கு பிறகுதான் அவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு அதற்கு மாவியார் ஹதலால் அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறதை அவர்கள் சொல்கிறார்கள் நான் நபையவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுக்கு அறுபத்தி மூணு வயதாக இருந்தது அவ்வக்கர் ஸ்ஜிக் ரதேலான் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுக்கும் அறுபத்தி மூணாக இருந்தது உமர் ரதேலான் அவர்கள் ஷகிதாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கும் அறுபத்தி மூணு வயதாக இருந்தார் இந்த அனைத்து நபையவர்களும் அவ்வப்பர் உமர் ரேலான் அவர்களும் வஃத்துடைய அடிப்படையை பார்க்கும் பொழுதும் அவர்கள் அடைந்திருந்தார்கள் இருபத்தி ஏழு வருடத்தில் அவர்கள் என்றால் அவர்களும் வயதை அடைகிறார்கள் முப்பத்தாறு வருடம் அவர்களுடைய இஸ்லாமிய பாரிய பணியில் கழிந்தது நபி சொல்லு அலைவசம் அவர்களுடன் ஹிஜ்ரே ஆறில் சுமார் சர்க்கிர ஆசிரியர்கள் குறிப்பிடும் அவர்களுடைய நபித்துவத்தின் ஆறாம் வருடத்தில் அவர்கள் தழுகிறார்கள் அவர்களுடைய பலருடைய ஆவல் அந்த முப்பது நாற்பது பேர் ஏற்றிருக்கும் மிக குறைவான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் அந்த காலத்தில் உமர் ரஜால் அவர்கள் வீரநடை போடுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வீணை நசிபாக்குகிறார் அவர்கள் ஸ்லாத்துக்கு வந்ததும் சகபாக்களுக்கு ஒரு தெம்பும் உற்சாகமும் ஒரு ஆர்வமும் துடிப்பும் வெளிப்படுத்தும் தைரியமும் அவர்களுக்கு ஏற்பட்டது காபத்துள்ளாவுடைய சூழலில் அவர்கள் வணக்கங்கள் புரிய ஆரம்பித்தார்கள் செல்லம் அவர்களுடைய இந்த இருபத்தி மூணு வருட காலத்தில் சுமார் பதினேழு வருடமாக உமர் ரேலால் அவர்கள் சேர்ந்திருந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு நிகழ்வையும் உமர்றது எல்லா நபர்களையும் நவியவர்களையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது இருந்தால் பல கொத்துவாக்கள் அதுக்கு தேவைப்படும் பல மணி நேரங்கள் தேவைப்படும் சகோதரர்களே உள்ளத்தில் பெரும் ஆசை இருக்கிறது அவர்களுடைய இந்த பதினேழு வருடம் அல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்களுடன் எப்படி கழிந்தது மக்களுடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது ஹிஜிரத் எப்படி இருந்தது மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் எப்படி நபியவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள் இவைகள் எல்லாம் விவரித்ததே இந்த அரமணி நேரத்தில் முடியாத காரியம் கனியமானவர்களை இருந்த போதிலும் அதனுடைய சாரம்சத்தை நபியவர்களுடன் சேர்ந்திருக்கும் காலத்தில் மக்காவின் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் மதீனாவுக்கு ஹிஜர செய்தார்கள் நவியவர்கள் வெளியேறுவதற்கு முன்பு அவர்கள் ஹிஜர செய்தார்கள் சஹபாக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள் சில ரிவாயத்தின் மூலமாக இருபது பேரை அழைத்துக்கொண்டு ஹிஜர செய்தார்கள் ஒரு கலண்டர் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வந்த பொழுது அடிப்படையாக எடுத்துக்கொண்டார்கள் இதைதான் அறிமுகப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு டிக்கெட் வடிவம் கொடுத்து பலருக்கும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் எடுங்க இதை எடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் மாத மாதம் தூங்க விடுங்க என்ன ரஜப் பிறந்து விட்டதா இல்லையா வரப்போகிறது ரமதானுடைய ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த கலண்டரை புரிய வேண்டும் அதற்கு ஒரு கலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சொற்ப இருநூத்தி ஐம்பது ரூபாய் கடைகளில் வச்சு நீங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அந்த இசிரியுடைய இதை செய்யும் ஒரு பாரிய பணி இன்றும் நாம் அதற்கு சிலரை அழைத்திருக்கிறோம் அந்த ஒரு பணியை முன்னெடுங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஹிஜ்ரி என்பது இதுதான் என்பது என்பதை அமலாக இருக்கிறது இஸ்லாமிய கலண்டரை நாம் அறிமுகப்படுத்துவதை அதனுடைய அதனுடைய அறிவை பெற்றுக் கொள்வதை சகோதரர்களே இது நமக்கு மிக தேவையான அத்தியாவசியமான ஒரு அறிவாக இருக்கிறது ரமதானுடைய மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இன்றே மூணாம் சிகதி என்று நாம் இந்த ஜூன் மாதத்தை சொல்லுவது போன்றே இது ரஜம் மாதம் விட்டதா இல்லையா இந்த ரஜம் மாதத்தில் நுட்பத்தில் இருக்கிறோமா என்பதை தெரிஞ்சு கொள்வதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமானது அதுக்குதான் இந்த நாம் பிறை கண்டு முடிவானதுக்கு பிறகு உடனடியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் இமெயில் கொடுத்து நீங்கள் எடுத்துக் அதை எடுத்துக்கொள்ள வீடுகளில் தொங்க விடுங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கொங்க விட்டோம் பல மசிதிகளில் அறிமுகமாக இருக்கிறது இதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுங்கள் ஒவ்வொரு கடையிலும் வெயுங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் அதை அறியுங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சொற்பு பணம் வியாபாரத்துக்காக அல்ல இது செய்வது அறிமுகப்படுத்த உடைய இந்த அறிவு பெருக இதை ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள உமர் ரதி அல்லது செய்தார்கள் அதை தொடர்ந்து ஹிஜிர செய்கிறார்கள் அங்கே மதீனாவுக்கு போய் சேர்ந்த பிறகு இமா முஹார் அஹமுல்லா அவர்கள் ஹசரத் உமர் ரதி அல்லான் நபியுடைய காலம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள் போனதுக்கு பிறகு ஹதரத் உமர்ரது எலான் அவர்கள் மஸ்ஜி பக்கத்தில் அவலி என்ற அந்த பகுதிகளில் அவர்கள் தங்கி வந்தார்கள் ஹதரத் உமர்றது எல்லால் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மதீனாவுக்காக வேண்டி ஒரு நாள் மசிது நபமிக்காக ஒதுக்குவார்கள் இமாம் அவர்கள் செய்கிறார்கள் மனைவியாக துணைவியாக வாழ்க்கைக்கு அவர்கள் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள் தான் மாமனாராக நபியவர்களுடைய மாமனாராக இருக்கிறார்கள் மாமனாராக வயதில் குறைந்த நபியவர்களுடைய இவர்களுக்கும் இடைப்பட்ட பதிமூணு வருடத்தின் வித்தியாசம் இருந்தது உமர் ரதி அவர்களுக்கு சுமார் அம்பது வயதாக இருக்கும் பொழுதுதான் ரசூசல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வபாத்தாகிறார்கள் இரண்ட வருட அவட்சிக்கு பிறகே இவர்கள் பத்து வருட ஆட்சி செய்கிறார்கள் கன்னியமானவர்களே உமர் பிரதி அலான் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அது வித்தியாசமாக இருந்தது மதீனாவுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒரு நாளை மஸ்ஜிதுக்கும் ஒரு தன்னுடைய மஹல்லாவுக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் ஒதுக்கி வந்தார்கள் உமர் பிரதிலான் அவர்கள் அந்த உமரையிலான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நபிவர்களுடன் இத் அலுசல்ல மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அடிப்படையான கூடை காண்பிக்கிறது உலகத்தில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படையானது வீணுக்கு உதவியாக இருப்பது என்பது பிரதானமானது மக்காவில் இருந்து வந்த சஹாபாக்களுக்கு மதீன வாசிகள் எப்படி நுசரத்தாக இருந்தார்கள் என்பதை படித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளை ஒவ்வொருவரும் அந்த வரலாறுகளை படிக்க வேண்டும் ஹயாத்து சஹாபாவின் முதல் பாகத்தின் முதல் பகுதி தமிழ் மொழிபெருக்கப்பட்டிருக்கிறது எடுத்து படிங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய தனிப்பட்ட முறையில் படிக்க வேண்டிய வரலாறுகளில் யாருடைய இயக்கம் அல்ல இது சஹாபாக்கள் சாபாக்களை ஆங்கிலத்திலும் அரபியிலும் படிப்பதற்கு ஏராளமான வரலாறு கருந்துகள் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல இசாமி சாபா ஐயாயிரம் சாபாக்களுடைய வரலாறை அல்ந்தா அவர்கள் நமக்கு தொகுார்கள் அந்த அடிப்படையில் பன்னெண்டு தலைப்புகளில் முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக சஹாபாக்களுடைய தனி சிறப்புகளை முன்னெடுத்து ஒரு தமிழில் ஒரு கிரந்தமும் வெளியாக இருக்கிறது சகாபா அரபியில் வெளியான யூசுப் ரஹமுல்லா அவர்களுடைய மிகவும் சிறந்த அரவுலகம் மாறாற்றிய ஹசரத் மௌலானா அபுல் ஹசன் நபி அவர்கள் அதுக்கு முன்னுரை எழுதின நேரத்தில் சொன்னார்கள் இந்த மனிதனுடைய சகபாக்கள் மீது உள்ள அன்பு இவர்களுடைய இரத்திலும் மேனியிலும் கலந்திருக்கிறதாக நான் காண்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தொகுப்பு எளிவந்திருக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து ஹதியாவாக கொடுங்கள் உங்களுடைய நட்புடையாக கொடுங்கள் சகாபாக்களை பற்றி படிக்கட்டும் சகபாக்களுடைய அன்பு வளரட்டும் ஈமான் அன்சாரிகளுடைய அன்பு என்பதை ஈமாலுடைய பகுதி என்பதாக இமா புகாரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை ஆக்கிவிடுகிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து பழகிறார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் அதை இஜரத்துடைய சகோதரத்துவத்துடைய இஸ்லாம் என்ற தீனுடைய சகோதரத்துவம் வளர்ந்தது சுபான் அல்லா அல்லாஹு அந்த அன்சாரி சஹாவை பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு நாள் மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு போவார் உமர் ரவி அவர்கள் போவார்கள் உமர் ரதிலான் அவர்களுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய அப்துல்லா காஷ் ரதிலானவர்களுடைய நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு சில நசிகத்துகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் உள்ளத்தை மிகவும் தொடரக்கூடிய சில வார்த்தைகள் அவர்களுடைய கடைசி நேரத்தில் ஒரு முக்கியமான குறிப்பாக தர விரும்புகிறேன் உமர் ரதிலான் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அந்த ஷஹாலத்தை நான் அடுத்த கொத்துபாக்களில் அதை பற்றி சொல்லுவேன் ஆனால் இந்த குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் மதீனாவில் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய ஹவா அவர்களுடைய ஆசை அவர்களுடைய துவா அவர்களுடைய விருப்பம் உள்ளத்தின் எனக்கு மதீனாவுடைய மௌத்து வேணும் என்று உலமாக்கள் விரும்பிருக்கிறார்கள் மதீனாவுடைய அகமது மதனி அவர்கள் அவர்கள் மதீனாவில் மோத்தாயினார்கள் அவர்கள் மதீனாவில் மோத்தானார்கள் என்னுடைய ஷேகும் முர்ஷிதும் என்னுடைய வாழ்நாளில் நான் அடைந்த ஒரு பெரும் ஆளின் மோலானா சைப் அகமது என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் தன்னுடைய ஐம்பது வருஷம் எண்பது வருட காலத்தில் வருடத்தை அவர்கள் மதீனாவில் கித்தார்கள் அவர்களுக்கு மதீனாவுடைய பாதையின் மரணத்தை தான் மதீனாவுடைய மௌத்தை தான் என்று கேட்டார்கள் இந்த ரெண்டும் ஒன்று சேருவது என்பதை அது மிகவும் ஒரு சிந்திக்க முடியாத ஒன்றாக இருந்தது அல்லாட பாதையின் மரணமும் மதீனாவின் மௌத்தும் எப்படி மேலான சகோதரர்களை சில விஷயங்களை நாம் கற்பனையில் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஆளுநர் பாகிஸ்தானில் காலுக்கு பெரும் பாதிப்பு உயிரு காப்பத்து ஏற்பட்டது அவர் கல்லாகூரில் அவர் ஐசியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அங்கிருந்து அவருடைய வைத்தியத்துக்காக அவர் மன்னர் பதுரை ஆட்சி ஏற்பட்டது அவருடைய அந்த சிகிச்சைக்காக வேண்டி அவரை ரியாதுக்கு கொண்டு போனார்கள் ரியாதில் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மௌத்தாகினார் அவருடைய ஜனாசா மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டது உள்ளத்தால் விரும்பும் அல்லாஹ் நசிவாக்குகிறான் நாம் இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நவியின் மீது அன்பு வைத்தவர்களாக உள்ளத்தால் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லா எனக்கும் அந்த மதீனாவுடைய மௌத்தை தான் எத்தனை லட்ச மக்களையும் உள்வாங்க சற்று பெற்ற பூமியாக இருக்கிறது அந்த பூமியில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்துக் கொண்டார் என்றால் தஜாலுடைய காலத்தில் மதீனாவுக்கு நடுக்கம் உண்டாகுமாம் அந்த மூணு நடுக்கத்தின் மூலமாக எல்லாம் அல்லா மதீனால் வெளியேற்றிவிடும் மனிதர்களாக இருந்தாலும் இல்லையோ அவர்கள் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் காலத்தில் போய் சேருவார்கள் என்பதாக உமர் ரதேலான சிறு வயதிலிருந்து அவர்கள் வஃாத்தாகும் பொழுது இவர்களுக்கு பதிமூணு வயது உமர் ரான் அவர்கள் வபாத்தாக பொழுது இவர்களுக்கு இருபத்தாறு வயது அந்த அப்துல்ல ஆளுமன்றப்பட்டவர்கள் அப்துல்ல அப்பாஸ் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அதோ அப்துல்ல உமர் உமர் ரெண்டு மகனுடைய அந்த தொடையில் தன்னுடைய தந்தையின் தலையை வைத்திருக்கிறார் அப்துல்லா அப்டினு உமர் காயப்பட்டு ரத்தமோ அடைந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் உடையார்கள் நடந்து கொண்டு பால் ஊட்டப்பட்டதை காயப்பட்ட இடத்தில் இருந்து அந்த பால் வெளியாகிவிட்டது இதோ அங்கு வைத்தியர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய நேரம் நெருங்கிவிட்டது அந்த நேரத்தில் அப்துல் அப்பாஸ் இருபத்தி ஏழு வயதுடையவர் அறுபத்தி மூணு அந்த பேசுகிறார் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவர்கள் காயப்பட்டிருக்கும் நேரத்தில் அவர் பக்கத்தில் எனக்கு யாரையும் பார்த்து உங்களுக்கு சுபசோபனும் அல்ல உங்களுக்கு சொர்க்கத்தை தரட்டும் என்று சொல்லேறி தவிர நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்ல முடியாது ஆயாரதி அல்லாவால் அவர்கள் ஒரு சிறு குழந்தையை பார்த்து ஒரு சிறு குழந்தையை பார்த்து பறவை என்று சொன்னா உனக்கு யார் சொன்னதை பறவை என்று ஆத்திரப்பட்டார்கள் ஆயிஷா நாயகிக்கு கூட நபியவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை இவர் சொர்க்கவாறு என்று சொல்வதற்கு அல்லாஹ் என்ற தாய தந்தைய அல்லாஹ் இந்த மசிதலை இமாமுகளாக இருந்து வபாத்தாகிய அவர்களுக்கு முன்னாள் அல்ல அவர்களுக்கு சொர்க்கத்தை நசிவாக்குவான் என்று நாம் செய்யலாம் வேளாண் சோதரிகளை சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அதிகாரம் அவர்களுக்கு மாத்திரம் தான் உமர் பில் சாஹிப் பத்து பேருக்கு நபியவர்கள் சொர்க்கு நன்மாராய் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொர்க்கவாதி என்று உறுதிப்படுத்திவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்களை பற்றி யாருக்கும் பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது அப்படி இருந்தும் உமர்வது அவர்களிடத்தில் வந்து அப்துல் அலாஸ் அவர்கள் மக்கள் காபிராக வீணை மறுக அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் மக்கள்வர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருந்தார்கள் உங்கள் மீது திருப்தியாக இருந்தார்கள் அவர்கள் உங்கள் மீது சந்தோஷப்பட்டிருந்தார்கள் பொழுது ரெண்டு பேருக்கு மாற்று கருத்து இருக்க எங்களுக்கு அமீராக இந்த உமரை போயிட்டாரே வேண்டாம் என்று யாருமே சொல்லில்லை எல்லாருமே நீங்க அமீராகிறதுக்கு தகுதிதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் ஒரு ஷாவை உங்களை உள்ளத்தால கேட்டதுவாவை அல்லா உங்களுக்கு நசிவாக்கிவிட்டானே என்று உமர் ரதில்லால் அவர்களிடத்தில் சொல்லப்படுது உஸ்மான் ரஜிலால் அவர்களுடைய உமர் விவாகத்து வருகிறது அதில் உஸ்மான் ரஜிலால் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லா உமர் மகனுடைய தொடையில் தலை சாய்ந்திருக்க நான் உமர்றதில்ல அந்த பக்கத்துக்கு போயிருந்தேன் மகனை பார்த்து சொன்னார்கள் மகனே பூமியில வைத்து விழே மகன் சொல்கிறான் தலையும் உங்களுடைய இந்த பூமியும் என்ன வித்தியாசம் இருக்கிறது தந்தையே இல்ல நான் போடம் அதுதான் அதிலே வச்சுவிடும் சொன்னார்கள் அந்த நேரத்தில் நான் அவர்களை சந்தித்த அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதுதான் என்று உஸ்மான் ரஜிவான் அவர்களும் சொல்கிறார்கள் அப்துல்லா அபிலா அப்பாஸ் அவர்களும் சொல்கிறார்கள் அப்துல்லாஸ் அவர்கள் உமர் சொல்கிறார்கள் திரும்ப நீ சொன்னதை சொல்லும் அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள் உமரே நீங்க எல்லாரும் மறுக்கக்கூடிய நேரத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள் நபையவர்களுடைய வீனுக்கு மக்கள் அநியாயம் செய்யும் பொழுது அதற்கு அதை அதைப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் தைரியமாக வந்து நின்றீர்கள் நபியவர்களுடைய இந்த வீணையுலகத்தில் பரப்புவதற்கு தியாகம் செய்தீர்கள் நபியவர்கள் ஒப்பாட்டாகும் பொழுது உங்களை பொருந்தியவராக அவர்கள் ஒப்பாத்தாகினார்கள் நீங்கள் அமீரன் நியமிக்கப்பட்ட பொழுது ரெண்டு பேர் கூட மாற்று கடத்துள்ளவர்களாக இருக்கவில்லை இன்று நீங்கள் என்று சொன்ன சொல்கிறார்கள் தங்கத்தை தந்திருந்தாலும் நான் அல்லாவுடைய அசாபிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இதை கொடுத்துட்டு நான் என்னை பார்க்கவேன் என்று உமர்லான் அவர்கள் சொல்கிறார்கள் யார் நன்மாராயம் பெற்றதற்கு எந்த உமர் ரேலான கொடுக்கப்பட்டிருந்ததும் அவர்கள் அன்று இந்த பயத்துடன் பெரிந்தது என்பதாக உஸ்மான் சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களுக்கு உமர் ரலான் அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றது இஸ்லாமத்துக்கு எதிரான காலம் நபியுடைய தலைக்கு வழிபேசிய காலம் ஒரு காலம் செய்த காலம் நபியவர்கள் இருந்த அறைக்குள்ளே உமர் ரதேலான் நுழையும் கொள்கை ஹம்சா ரிலான் சொன்னார்கள் யார் வருகிறார் என்று பார்க்கிறேன் அவர் வரக்கூடியவர் நல்ல நீயத்தோடு வந்தால் அவர் வரவேற்பேன் இல்லை என்றார் அவருடைய வால் தான் அவரது தலைக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் உமர் ரஜில்லான் அவர்கள் பிறகு அலி வசல்ல பெரும் சந்தோஷம் மதீனாவுடைய வாழ்க்கையில் பத்து வருடமாக ஒவ்வொரு கட்டத்திலும் சல்லா அலிஸ்லம் அவர்களுடன் இவ்வாதத்தை எடுத்தால் சுஹான் அல்லாஹ் அசான் உடைய மசூரம் பல இடங்களில் உமர் ரால் அவர்கள் சொல்ல அல்லாஹ் வகையிற்கிறார் அதனுடைய விஷயத்தில் கூட சில ரிவாயத்துகளில் அப்துல்லா செய்திருந்த அப்துல் ரப்பியுடைய அந்த கனவாக இருந்த போதிலும் உமர் ரதிலாலுடைய மசூரா ஒருவரை வைத்த அழைக்க கூடிய இந்த முறையை கையாளலாம் என்ற அந்த அபிப்பிராயத்தை அந்த ஆலோசனையை அல்லா தாலா இதிலிருந்து எனக்கு ஒரு படிப்பினை தருகிறான் பாவம் செய்த மனிதராக இருந்தாலும் உள்ளத்தால் ஒரு மாறி ஒரு தூய்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை எடுக்கும் பொழுது அல்லா உமர் ரவிலால் அவர்களை மாற்றியதை போன்று அல்லா மனிதர்களை மாற்றுகிறார் நாங்கள் இதிலிருந்து எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன எங்கள வாழ்க்கையிலையும் தவறுகளும் குற்றங்களும் குறைகளும் பலதும் இருக்கிறது நாமும் பல தவறுகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் பிரதானமாக மேலான சகோதரர்களை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அல்லாவின் பக்கமேல வேண்டும் நாம் செய்யறது தவறு அடித்து விட்டார்கள் அவரது நம்முடைய சகோதரிக்கு ரத்தம் அடிகிறது அவர் குறானை கேட்டார்கள் படித்தார்கள் உதவி செய்தார்கள் சுத்தம் பண்ணி கொண்டு வாசித்தார்கள் அவர்கள் ஆர்வம் துடிப்பு அல்லாஹ் நசிவாக்கிறார் நாம் என்று கேட்கிறோம் அல்லாயிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய ஆர்வம் ஆசை வர வேண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஜாகித்துடைய வாழ்க்கை அதில் அவர்கள் நாடியது பெரிய தவறு நபியவர்களை கொலை செய்ய வந்தார்கள் ஆனால் அல்ல சகோதரடித்தல் பலருடைய ஆர்வம் அவர்களுக்கு அல்லா இதை திணைசி வாக்கிறான் வந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் தவறின் பக்கம் போகக்கூடிய கோபம் அது பக்கமாக மாறியது மலை மாறினாலும் மனிதனுடைய பண்பு மாற மாட்டாது என்று சொல்வார்கள் சில ஹதிஸ்களிலும் மலகீனமாக இருந்தாலும் இந்த ஹதிஷ் பதிவாக இருக்கிறது ஒரு மலை மாறிவிட்டது நீ ஏற்றுக்கொள்ள முடியும் மனிதனுடைய அந்த தன்மை மாறுவதில்லை கோபம் மனிதனுக்கு உள்ளதான் கோபம் இருக்கதான் வேணும் ஆனால் அந்த கோபத்தின் நிதானம் தேவை கோபம் இருக்கும் வார்த்த ம நிதானம் தேவை கோபம் இல்லை என்றால் போர்கனிதன் எப்படி போர் புரிய முடியும் உமர் ரிலால் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் உமர் ரதிலுடைய கோபத்துடைய நிலைப்பாடு மாறிவிட்டது அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்ணை அடிப்பதற்காக வேண்டி சாத்தையை இப்படி தூக்கிறார்கள் அந்த பெண்மணி குரானுடைய இந்த ஆயத்தை ஓதினால் மன்னிங் என்று சொன்னால் சாட்டை கீழே போட்டு விட்டார்கள் அங்கு இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள் காணவக்கா இந்த கிதாபில்லா அல்லாவுடைய குரான் முன்னிலையில் சிலையை போன்று நின்று விடுவார்கள் சிலையை போன்றேன் குரான் சாக்கிவிட்டேன் ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய கோபத்தை நான் மாற்றிக்கொண்டேன் கோவப்பட்டார்கள் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் அடித்து விட்டார்கள் கோபட்டார்கள் மெம்பரில் பயன் செஞ்சு முடிந்ததுக்கு பிறகோ சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார்கள் குமரே நீங்க இந்த மகருடைய விஷயத்தில் சொன்ன கருத்தை குரானுக்கு முரணாக இருக்கிறது யார் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றோ நபர்களின் ரெண்டு சகித்களும் இதோ உமர் முஸ்மானும் இருக்கிறார்கள் அப்படி நன்மாராயம் பெற்ற உமர்றவியலான அவர்கள் ஒரு பெரிய மனிதர் சொல்கிறார் இன்று உமருடைய கருத்தை விட இந்த பெடைய கருத்துதான் சரியான கண்ணியமானவர்களை உமர்வுலான் அவர்களுடைய ஆட்சி காலத்தை படிப்போம் ஒன்றை அவர்களுடைய அவர்களுடன் சேர்ந்திருந்த அந்த இருபது வருஷத்துடைய வரலாறு அதை பதினேழு வருஷம் ஆறு நபித்துவத்தின் ஆறு வருஷத்துக்கு ஒரு பதினேழு வருஷம் அதற்கு பிறகு ரத்தியலாடைய காலத்தில் எப்படி அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து உதவியாக இருந்தார் தன்னுடைய பத்து வருட கலாபத்தை இன்று பல நாடுகளில் போய் பார்த்தா பிரான்ஸ் இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கன்ஸ்டியூஷன் சட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் உமர் ரயிலுடைய ஆட்சி காலத்தில் உள்ளவைகளை அந்த பெயரை எடுத்துட்டு அங்கு அறிமுகப்படுத்துகிறது அறிமுகப்படுத்தப்பட்ட குறிப்பிட்டேன் உமர் ரிலான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார்கள் சொல்கிறார் தந்தை அவருடைய கழுது இஸ்லாத்துக்கு வர முடியும் ஆனா உமர் இஸ்லாத்துக்கு வர மாட்டார் அவருடைய தந்தை ஆடுமைக்கு தெரியாதவனே அல்லா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தான் என்ன படிப்பன் சொன்ன இஸ்லாம் அல்லா எமக்கு தந்திருக்க அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பும் இஸ்லாம் அல்லா ரசூல் சாவாக்கள் இவர்கள் மீது எமக்குள்ள அன்பு இருக்கிறதே எங்களுடைய சிந்தனைய எங்களுடைய நுணுக்கத்தை எங்களுடைய அறிவு எங்களுடைய ஆத்தமையாக்கும் நல்ல முறையில் எடுத்து செல்ல வைக்கும் அதுக்காக ஒவ்வொருவரும் சகாபாக்கத்தை சரியாக தோற்கப்பட்டிருக்கும் உலமாக்கலினால் சகாவா தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது தாராளமாகும் தனிப்பட்ட முறையில் சகாபாக்கத்தில் நல்லதாக எழுதப்பட்டிருக்கும் கருந்துகள் எடுத்து வாசிங்க அதுகள் சகாவா பசாயல அமாலோட சேர்ந்திருக்கிறது அதை படிங்க சகோதரர்களை அன்பு ஏற்படுத்துங்க பாசத்தை ஏற்படுத்துவதை மிக பல நோக்கங்கள் பல விஷயங்கள் அறிந்து அதெல்லாம் விரும்ப மாட்டேன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு மூவினும் இந்த அன்பை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் பல பயான்கள் மூலமாக இதை சொல்ல சொல்வோம் உள்ளத்தில் நான் சொன்னுங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல வாழ்க்கை தலைவி பிறகு அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் குரானுக்கு செய்த தியாகம் செய்த தியாகம் நபியுடைய அன்புக்கு செய்த தியாகம் நபி அந்த தீனை யாரும் உதாசீனம் செய்யும் பொழுது அவர்கள் காட்டிய வேகம் சுஹான் அவர்களுக்கு அல்லாவு அல்லாவுடைய ரசூல் மீது இருந்த அன்பு ஒவ்வொரு சம்பவத்தை விபரிப்பதாக இருந்தால் வேளாண் சகோதரர்களை நேரம் கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடந்து கொண்டார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி உதவியாக இருந்தார்கள் நடத்தும் பொழுது ஒரு மஸ்ஜிடைய நிர்வாகமாக இருக்கலாம் ஒரு பள்ளியுடைய நிர்வாகமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு உதவியாக உத்தாசையாக நாம் இருக்க வேண்டும் தலைவர் யாராக இருக்கலாம் மஸ்ஜிக்கு ஒரு தலைவர் நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர் பள்ளிக்கு ஒரு தலைவர் வியாபாரத்துக்கு ஒரு தலைவர் வீட்டுக்கு ஒரு தலைவர் உதவியாக இருக்கக்கூடிய பண்புகள் எடுத்து வர வேண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உமர் ரிலானுடைய பணிவும் அந்த பத்து வருட ஆட்சியில் மிக பிரதானமாக நான் விரும்பும் ஒரு விஷயம் தான் அது என்னன்றா உமரதிலா ஆட்சி காலத்தில் கடத்தருவு மார்க்கெட் அதுக்கு உணர்ந்த நான் கொடுத்த முக்கியத்துவம் பசாரில் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் வியாபாரிகளே உங்களோட வியாபாரத்தை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நீங்க எப்படி செய்ய வேண்டும் அது ஒரு தனி தலைப்பு வீரர் மட்டுமல்ல குடும்பம் நடத்தும் பொழுதும் குடும்ப வாழ்க்கையில் இறுதியாக இதை சொல்லி முடிக்கிறேன் உமர் ரதிலான் அவர்கள் இடத்துல ஒருவர் வருகிறார் குறை சொல்ல வருகிறார் எதை குறை சொல்ல வருகிறார் தன்னுடைய மனைவியை கொறை சொல்ல வருகிறார் உமர்வதிலால் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது வெளியிலிருந்து அவர் கேட்டார் மோனமாக திரும்பி போகிறார் தான் குடிசைகள் தான் உமர்வதிலால் கண்டு விட்டார்கள் கூப்பிட்டார்கள் என்ன போகிறாய் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் நான் ஏன்ற வீட்டை பத்தி சொல்ல வந்தேன் இங்கே பார்த்தா அதை விட மோசமாக இருக்குது உமர்வதிலான் அவர்கள் அங்கு அல்ல ஒரு தந்தையாக ஒரு கணவனாக ஒரு மனைவியுடைய பாசமுள்ள ஒரு கணவனாக அவர்கள் அங்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் வாப்பா இந்த பெண் இருக்கிறார் அல்லவா இவள் கற்பை பாதுகாக்கிறார் குழந்தையை பெற்று வளர்க்கிறார் என்ற சொத்துக்கு மிக பொறுப்பாக இருக்கிறார் இவளோ பல விஷயங்கள் எல்லாம் பசி வரும் பொழுது சமைச்சு தருகிறான் ஆடைய துவைச்சு தருகிறான் இவளெல்லாம் செய்யக்கூடிய இந்த பெண்ண குரான் சொல்கிறி அனுப்பிச்சார்கள் இல்லிற வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் பிரச்சன இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு பெண்மணி உமரதிலாண்ட காலத்துல வந்து தந்த கணவனை முறையிட்டார் யாரோட கணவன் அபு சலமா முசலமான் நல்ல மனிதன் ஆச்சே இல்ல அவர் உச்சம் கெட்டவள் ஆகிட்டார் சாபி பக்கத்தில் இருந்தான் கேட்டார் என்ன சொல்றார் இந்த சாபியை பற்றி உண்ட கருத்து என்ன கேட்டார் அவரை பற்றி தவறு சொல்றது கொண்டுமே கிடையாது உமர்றது கூப்பிட்டார்கள் ஆளணப்பினார்கள் அந்த சாபி உடனே குதிரைய சவாலாக்கி கொண்ட வசதியாக அவளை போல சோசாக அவளை போல ஆடை அலங்காரத்துடன் யாரும் எடுக்க மாட்டார் என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நான் வசதியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த நோயின் காரணத்தினால் உடல் பலகீனமாகிவிட்டது எனக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னவுடன் உமர்த்த வாலிபத்தை எடுத்து வாழும் என்று சொன்னார்கள் உரையீடு செய்யும் அங்கு ஆறுதல் சொல்கிறார்கள் பெண்ணே வந்து குறை சொல்லும் பொழுது அங்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட கனிபமாக உலகத்துக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போக முடியும் அல்லாஹ் எமக்கு அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் அந்த உண்மையான நேசத்தையும் அல்லா தந்தை அவர்களுடைய அடிசுவத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தருவாராக இருந்திருக்கிறார்